இந்தியாவில் கூட்டாட்சி பலாபலன்கள் டி கே ரங்கராஜன் அரசாங்கத்தின் நடைமுறை எனப்படுவது அதன் பல்வேறு நிறுவனங்களின் வடிவம் செயல்பாடுகள் உருவாக்கும் முறைகள் மற்றும் கட்டுப்பாட்டை வரையறுத்திடும் அரசியல் அமைப்பு சட்டத்தால் முறைப்படுத்தப்படுகிறது சம்பிரதாயமான ஷரத்துக்கள் மற்றும் அவற்றை அடிக்கோடிட்டு சில எழுதப்படாத நடைமுறை பழக்கங்கள் ஆகியவை தொடர்ந்து மலர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் நடைமுறையில் இருக்கின்ற சட்ட புத்தகங்களுக்கு அவ்வப்போது திருத்தங்கள் கொண்டு வரப்படுவதும் மற்றும் அவ்வப்போது நீதிமன்றங்களின் வியாக்கியானங்கள் அல்லது விளக்கங்கள் அல்லது தீர்ப்பு முடிவுகளுமே ஆகும் அரசியல் சட்டத்தின் மிகவும் முக்கியமான அம்சம் என்பது அரசாங்கத்தின் கூட்டாட்சி அமைப்பு முறையே மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள் அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளன மத்திய அரசுக்கே அதிகாரம் இன்றைய நிலையில் வரி விதிப்பு மற்றும் செயல்பாடுகளில் விரிவான அளவில் மத்திய அரசிடம்தான் அதிகாரங்கள் குவிந்திருக்கின்றன பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி சுங்கத் சுங்கத்தீர்வைகள் வருமான வரி கார்பரேட் மற்றும் மத்திய கலால் தீர்வைகள் ஆகியவற்றை விதிக்கும் அதிகாரத்தை மத்திய அரசு விரிவான அளவில் பெற்றிருக்கிறது இவற்றில் சுங்கத்தீர்வை தவிர மற்ற அனைத்து விலை பயன்களும் மத்திய மாநில அரசுகளிடையே பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன அளவு பகிர்ந்து கொள்ளப்படுவது என்பதை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் தீர்மானிக்கிறது மாநிலங்களுக்கு அபரிமிதமான அளவிற்கு வரி விதிக்கும் அதிகாரம் உள்ள அதே சமயத்தில் மிகவும் வளங்கொளிக்கும் துறைகளும் முக்கியமான துறைகளும் மத்திய அரசால் தமதாக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசுகள் எப்பொழுதுமே முறையிட்டு கொண்டிருக்கின்றன அது உண்மையும் கூட மத்திய வரிகளில் இருந்து மாநிலங்களுக்கு கிடைக்கும் பங்கு போதுமானதல்ல அரசாங்கம் கடன் வாங்குவதின் மீது மத்திய அரசுக்குள்ள கட்டுப்பாடு மாநிலங்களை மேலும் பெரிய அளவிற்கு அனுகூலமற்ற நிலையில் வைத்திருக்கின்றன இந்திய விடுதலைக்கு பின் இந்தியா சுதந்திரமடைந்தபொழுது தேசப் பிரிவினையின் கோரத்தாண்டவத்தை கண்டோம் அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் ஒற்றுமைக்கும் கூட்டாட்சி அமைப்புக்குமான சவால் பிரிவினைவாத முழக்கங்களால் எழுந்தன இதற்கு ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்களில் உருவான இயக்கங்களை உதாரணமாக குறிப்பிடலாம் அதே காலகட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கை எழுந்தது வளர்ச்சிக்கும் அதிகார பரவலுக்குமான குரலாக அந்த கோரிக்கை அமைந்தது இந்திய ஆளும் வர்க்கத்திற்கோ ஒரு மத்திய தன்மை கொண்ட அரசுதான் தேவைப்பட்டது நாடுதழுவிய சந்தை சந்தைகளை கைப்பற்ற லகுவான சட்டங்கள் அதற்கேற்ற அரசமைப்பு என்பதே இந்திய பெருமுதலாளி வர்க்கத்தின் தேவை கூட்டாட்சி அமைப்பை பலவீனப்படுத்தும் போக்கும் அதிலிருந்துதான் எழுகிறது அதிகார பரவலுக்கும் குவிப்புக்கும் இடையிலான போராட்டம் சுதந்திர இந்தியாவில் கூட்டாட்சிக்கு எதிரான முதல் பெரும் தாக்குதலை இஎம்எஸ் தலைமையிலான கேரள அரசு எதிர்கொண்டது ஆளும் வர்க்கமானது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி மாநில அரசை கலைத்தது அதைப்போலவே கேரள அரசின் நிலச்சீர்தத்திற்கான சட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை காங்கிரஸ் அரசாங்கத்தின் போக்குக்கு மக்களின் எதிர்ப்பு வலுப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலின் பொழுது எட்டு மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத அரசுகள் அமைந்தன வங்கத்திலும் கேரளத்திலும் இடதுசார்புடைய ஐக்கிய முன்னணி அரசுகள் அமைந்தன இஎம்எஸ் மத்திய அரசின் ஐந்தாண்டு திட்டத்திற்கு மாற்றான ஒரு பார்வையை முன்மொழிந்தார் திமுக அரசு அமைத்த ராஜமன்னார் கமிட்டி மத்திய மாநில உறவுகளில் மாநில சுயாட்சிக்கு ஏற்ற சில சீர்திருத்தங்களை கொண்டிருந்தது மேற்கு வங்க அரசு உழைக்கும் வர்க்க நலன் சார்ந்த பார்வையுடன் மத்திய மாநில உறவுகளில் திருத்தங்களை முன்வைத்தது இக்காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தின் எதிர்வினை மத்தியில் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரங்களை குவித்துக் கொள்வதாகவும் அதற்கான திட்டங்களை தீட்டுவதாகவும் அமைந்தது ஸ்ரீநகரில் மத்திய மாநில உறவுகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு இடதுசாரிகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவு இருந்தது இவ்விஷயத்தில் மத்திய அரசின் எதிர்வினை சர்க்காரிய கமிஷன் அமைப்பதாக இருந்தது ஆளும் வர்க்கமானது மத்திய அரசின் திட்டமிடலையே நெருக்கடிக்கு உள்ளாக்கியது கையேந்தும் நிலையில் மாநிலங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கிடையில் நிதிவளங்களைப் பங்கிடுவதை அரசமைப்புச் சட்டம் உறுதிசெய்திருக்கிறது ஆனால் அதுவே மத்திய அரசை ஒரு எஜமானனைப் போல இயங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தது மாநில அரசுகள் கையேந்தும் நிலைக்குத் தள்ளப்பட்டுள்ளன எமர்ஜென்சி காலகட்டத்தில் அரசமைப்புச் சட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் அமலுக்கு வந்தது கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இவ்வாறு தொடர்ந்த மத்திய அரசின் அதிகார குவிப்பிற்கு எதிராக திமுக அகாலிதளம் தெலுங்கு தேசம் ஆயிரத்தி எண்பதில் உதயமானது கட்சிகள் உருவாகி முன்வந்தன அதன் பின்னணியில் உள்ள பொருளாதார அடிப்படையையும் நாம் கவனிக்க வேண்டும் மாநில கட்சிகள் தங்கள் பகுதி சார்ந்த முதலாளிகள் மற்றும் நிலவுடைமையாளர்களின் நலன்களை பாதுகாக்க மொழி மற்றும் கலாச்சார உணர்வுகளை முன்னிறுத்தி செயல்பட்டனர் மத்திய ஆட்சியில் மாநில கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து மத்தியில் அமைந்த பல்வேறு கூட்டணி ஆட்சிகளில் மாநில கட்சிகள் பங்கெடுத்தன இதில் ஆயிரத்தி முதல் தொண்ணூற்றி வரை அமைந்த அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் ஆதரவளித்ததும் நடந்தது மத்தியில் கூட்டணியில் இணைந்து அதிகாரத்தை சுமைக்கும் இடத்தை மாநில கட்சிகள் அடைந்தன இதே காலகட்டத்தில் நவீன தாராளமயம் தொடங்கியது தாராளமயத்தின் பாதையில் மானில உரிமைகள் பறிக்கப்படுவதும் தொடர்கிறது தேசிய வளர்ச்சிக்கான ஆலோசனை சபை மாநிலங்களின் ஆலோசனை மன்றம் திட்ட ஆணையம் ஆகியவை கலைக்கப்பட்டதானது மானில அரசுகளை பலவீனப்படுத்தியது நிதி ஆணையமானது புதிய தாராளவாத கொள்கைகளை திணிக்கும் கருவியாக மாறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னர் பிராந்தியங்களுக்கு இடையிலான ஏற்றதாழ்வு மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது அந்நிய மூலதனத்தைப் பெற மாநிலங்கள் போட்டியிடும் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்திரா ஆட்சி முதல் மோடி ஆட்சி வரை இந்திரா காந்தி ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் அர்ஜுன் சென் குப்தா கமிட்டி உருவாக்கப்பட்டது அந்த இரகசிய ஆவணத்தை மார்க்சிஸ்ட் கட்சி அம்பலப்படுத்தியது அது நாட்டில் தாராளமயத்தை அமலாக்கவும் பொதுத்துறைகளை தனியார்மயமாக்கவும் பரிந்துரைத்தது ராஜீவ்காந்தி காலம் தொடங்கி இன்று வரை அந்த திட்டம் அமலாக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை தொடங்கி சேலம் இரும்பாலை வரையில் ரயில்வே துறையின் பல்வேறு சேவைகளிலும் தனியார் மய நடவடிக்கைகள் நடந்தேறி வருகின்றன வங்கி சீர்திருத்தம் தொடர்பான நரசிம்மம் கமிட்டியின் பரிந்துரைகள் வரி விகிதத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கான செல்லையா கமிட்டியின் முன்மொழிவுகள் அதாவது மதிப்பு கூட்டுவரி மற்றும் ஜிஎஸ்டி இவை அனைத்தும் நிதித்துறையில் அதிகார குவிப்புக்கு வழிவகுத்தன இந்திய ரயில்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருத்தப்பட்டது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஆயிரத்தி உள்நாட்டு நீர்முகமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய நீர்வழி சட்டம் இரண்டாயிரத்தி நிலம் சாலை நீர் நீர்வழிகள் ஆகியவை மாநிலப்பட்டியலில் இருந்தன மத்திய அரசு பொது நலனுக்காக கேட்டுக்கொண்டால் மாநில அரசு நிலங்களை கையகப்படுத்தி மத்திய அரசின் கைகளில் அதன் துறைகளில் வழங்கும் என்ற மாற்றத்தை இவை ஏற்படுத்தன தங்கு தடையற்ற மூலதன குவிப்புக்காக மாநிலங்களின் அதிகாரங்கள் மத்திய அரசால் எடுத்துக்கொள்ளப்படுவதுமாக மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டன நிதியைப் பொறுத்த மட்டில் ஆரம்ப நிலை கல்வி சுகாதாரம் குடிநீர் சாகுபடி வீட்டு வசதி சமூக பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான நிதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதலே மத்திய திட்டங்களில் இருந்து தரப்பட்டு வந்தன தொன்னூறு சதவீத திட்ட செலவுகள் அதன் மூலம் பெறப்பட்டன இந்திய நாடாளுமன்றம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் கட்டாய கல்விச் சட்டம் பழங்குடி மக்களுக்கான சட்டம் தேசிய சுகாதார திட்டம் உள்ளிட்டவைகளை தொன்னூறு சதவீத நிதியுதவியோடு அமலாக்கின ஆனால் இப்போது பாஜக அரசு மத்திய அரசின் பங்கை அறுபது சதவீதம் அளவுக்கு குறைத்துவிட்டது நாற்பது சதவீத சுமைகளை மாநில அரசுகளிடம் விட்டுவிட்டது வரி விதிக்கும் அதிகாரமும் அவர்களிடமிருந்து ஜிஎஸ்டி வழியாக பிடுங்கப்பட்டது இது மாநில அரசுகளை நிதிக்கு இயங்கும் நகராட்சிகளைப் போல மாற்றிவிட்டது ஜிஎஸ்டி நிதி வசூலும் பகிர்வும் மாநிலங்களை மேலும் பலவீனப்படுத்துகிறது பாஜகவின் தேசியவாதம் என்பது மத்தியில் அதிக அதிகாரங்களை குவிப்பதுதான் அதை நோக்கித்தான் பாஜக பயணிக்கிறது சமீபத்தில் மோட்டார் வாகன சட்டம் மாநிலத்தின் அதிகாரத்தை பறித்து அந்த சட்டமும் மாநிலத்தின் வரி வசூல் உரிமையை பறித்துள்ளது இப்போது நாடாளுமன்றத்தில் தேசிய நினைவு சின்னங்கள் வளர்ச்சிக்கு அவசியமானால் அவற்றை அகற்றலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது மூன்றாயிரத்திற்கும் அதிகமான தேசிய நினைவுச் சின்னங்கள் பதினோறாயிரத்திற்கும் அதிகமான நினைவிடங்கள் மாநில அரசுகளிடம் உள்ளன இதுபோன்ற சட்டங்கள் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன வன உரிமை பாதுகாப்பு சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் அமலாக்கப்பட்டதை பாஜக கனிம வள சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்திருக்கிறது தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு வழிகாட்டுதல் நெறியாக புதிய வடிவம் எடுத்திருக்கிறது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் புதிய வடிவம் இது மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்திற்கு அடிப்படையாக அமைந்த கூட்டாட்சி அமைப்பு ஆளும் வர்க்கத்தின் வசதிக்கேற்ப திரிக்கப்பட்டு அதிகாரங்கள் சிறுக சிறுக மத்தியில் குவிக்கப்பட்டு வருவதை காண்கிறோம் இதற்கு எதிரான ஒற்றுமையை கட்டமைக்கவும் அதிகார பரவலுக்காகவும் விரிவான அளவில் ஜனநாயக சக்திகளை திரட்ட வேண்டிய கடமை இடதுசாரிகளுக்கு உள்ளது